அவர்கள் கூறியதாவது பிறகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை ஆகிய இரண்டு தொடுகைகளை விட்டும் நபி சலாஹி வசல்லம் அவர்கள் தடுத்தார்கள்